வணக்கம் நேயர்களே நட்டினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மார்ச் மாதம் பதினேழாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்தாம் ஆண்டு நெப்போலியன் தலைவராக இருந்த இத்தாலிய குடியரசு இத்தாலிய நெப்போலியன் அதன் பேரரசர் ியா என்ற கப்பல் ஜப்ரால்டர் கரையில் மூழ்கியது ஐநூத்தி பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரவுலட் சட்டத்தை எதிர்த்து பிரச்சாரம் செய்வதற்காக மகாத்மா காந்தி அவர்கள் சென்னை வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பிலிப்பைன்ஸ் நாட்டில் விமான விபத்து ஒன்றில் அந்நாட்டின் அதிபர் ராமன் உட்பட இருபத்தி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டென்சின் கியாட்ஸோ பதினான்காவது தலாயில் அம்மா இவர் வர் திபத்தில் இருந்து வெளியேறி இந்தியா வந்து சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு என்ற நீர்மூழ்கி கப்பல் காணாமல் போன அமெரிக்காவின் ஹைட்ரஜன் குண்டை மத்திய தரைக்கடல் பகுதியில் ஸ்பெயினுக்கு அருகில் கண்டுபிடித்தது ஆயிரத்தி ஆண்டு கோல்டா மேயர் இஸ்ரேல் நாட்டின் முதலாவது பெண் பிரதம மந்திரியாக கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அர்ஜென்டினாவில் இஸ்ரேல் தூதரகத்தில் இடம்பெற்ற தற்கொலை குண்டுவெடிப்பில் இருபத்தி பேர் கொல்லப்பட்ட நாற்பத்தி இரண்டு பேர் படுகாயமடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறாம் ஆண்டு இலங்கை கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியாவை தோற்கடித்து உலக கோப்பை வென்றது இனி விண்வெளியில் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஐ ஆர் எஸ் ஒன்று ஏ என்கிற முதலாவது இந்திய தொலை உணர்வு செயற்கைக்கோள் ரஷ்யாவின் வாஸ்தாக் ஏவுகணனால் பைக்கானூர் ஏவுதளத்தில் இருந்து செலுத்தப்பட்டது தொலை தூரங்களில் பூமியை சுற்றி பறந்தவாறே விசேஷ மின்காந்த அலைக்கருவியலினால் நிலவளங்களை ஆராய்ந்து உணர்வதை தொலை உணர்தல் ரிமோட் சென்சிங் என்கிறோம் இதில் நீர் வளவியல் பனிப்படிவங்கள் நீர்நிலைகள் நிலத்தடி நீர் பயிர் பயிர்கண்காணிப்பு சாகுபடி நில பாதுகாப்பு வனவியல் பூச்சி ஒழிப்பு புவி வளவியல் நிலத்தடி எண்ணெய் மற்றும் கனிமங்கள் சுற்றுச்சூழல் பேணுதல் எரிமலை சீற்றங்கள் கண்காணிப்பு நில பயன்பாடு தொல் ஆய்வு அகழ முதலிய பல பயன் பாடுகள் இந்த செயற்கைக்கோள் மூலம் சாத்தியப்பட்டது பூமியினை துருவங்கள் வழி சுற்றி வரும் இந்த துருவப்பாதை செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தில் அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ் ஜப்பான் ஆகிய நாடுகளை தொடர்ந்து இந்தியா ஐந்தாவது நாடாக அடியெடுத்து வைத்தது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு வால்டர் ஹெஸ் நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சேக் முஜ்பூர் ரஹ்மான் வங்காளதேசத்தில் தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு புனித் ராஜ்குமார் இந்திய நடிகர் மற்றும் பாடகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு ஆஸ்டின் சாம்பர்லேன் நோபல் பரிசு பெற்ற ஆங்கிலேயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஐரின் ஜோலியோ கியூரி வேபியலுக்கான நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹால்டன் ஹார்ட் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்கர் இந்நாளின் சிறப்புகள் அயர்லாந்து நாட்டில் என்று செயின்ட் பேட்ரிக்